வணக்கம் பதினெட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மேல்நிலை கல்வியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உருவானதே சாமக்ரா சிக்ஷா அபியான் இரண்டு பதினொன்றாவது பாதுகாப்புத்துறை கண்காட்சி லக்னோவில் நடைபெற உள்ளது 3. தி ஓபன் சாம்பியன்ஷிப் கோல்பு விளையாட்டுடன் தொடர்புடையது இனி இன்றைய கேள்விகள் 1. சர்வதேச இளைஞர் திறன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது 2. இரண்டாயிரத்தி பத்தொன்பது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இரண்டாம் பெற்றவர் யார் மூன்று ஒரு மாநில சட்டசபைக்கான சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் குறித்து இந்திய அரசியல் அமைப்பில் எந்த சரத்து ஆட்சிகள் கூறுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்